தொன்மை முறை வருண்ணின் புனப்பண்ணை மணியனடும் புறவினரும் புது மலரும் கணப்பெண்ணின் திரை சுமந்து கரை மருங்கு பெரும்பகட்டோர் நீங்க அந்த திருப்பெண்ணை ஆறு என்ன வரும்து கேட்டா அப்படியே சுமந்துட்டு வருமா கவிச்சுகிட்டு என்னன்னா ரெண்டு பக்கமும் நல்ல மலர்கள் அப்படியே இருக்கா அது கொட்டுமா அந்த கொட்டினதுனால தண்ணியா இல்லாத பின்னது பூவாரா இருக்கான் புனல் யார் அன்று அது பூம்பூனல் யார இளங்கோடிகள் பைய ஆற்றுக்கு போறாங்களா ஒன்று கண்டிக்கும் பாக்குறாங்களா இதுல தண்ணி ஓடலையே நல்ல மெதுக்குது பூணல் யாரு அன்று அது பூம்பூனல் அப்படி கூட்டிருக்காங்க அது மாதிரி எனவே பெரியவங்கெல்லாம் அழகா போயிருக்கிறாங்க ஒருத்தர் பொருத்தர் விஞ்சி போயிருக்கிறாங்க என்ன பண்றது அந்த பெண்ணை யாருக்காம் பெரும் கிராமத்தில் வந்து காலையில் விடுஞ்சு ஆறு மணிக்கு போனா ஆண்கள் யாரையும் பார்க்க முடியாது உணவெல்லாம் சமையல் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க போனா வீட்டை பூட்டிடுவாங்க படிக்க போயிடும் இவங்க வயலுக்கு போடுவாங்க மீண்டும் நீங்க மாலையில அஞ்சு நாலு நாலரை மணிக்கு தாய்க்குளம் வரும் சமையல் பண்றதுக்காக அவங்க ஆறு ஆறரை மணிக்கு வருவாங்க சென்றெடுக்கணும்னாலோ அல்லது நீங்க கிராமத்தில் மக்கள்கிட்ட ஏதேனும் ஒரு ஒரு கார்டு வீடு கொடுக்கணும் ரேஷன் கார்டுனாலோ ராத்திரிக்கு தான் போகலாம் ராத்திரிக்கு தான் போகலாம் பகல்ல வீடெல்லாம் பூட்டியில் இருக்கும் அதனால்தான் அந்த காலத்தில் அப்படி உழுதுண்டு வாழ்வாரி வாழ்வார் மற்றெல்லாம் தொடுண்டு பின்சுவர் உழைவினார் கைமடங்கின் இல்லை யாவதும் விடைவதும் விட்ட அவங்க கைப்படி மூடிட்டு நீ பெரிய சன்னியாசி கூட சரியா வாழ முடியாது புவனுக்கு என்ன பண்ணுவேன் அவன் பட்டா அதனால அவன் முடியாது இது மாதிரி வந்த திரைப்பட பாட்டு கூட இப்ப வைக்க மாட்டேங்கிறான் இப்ப எங்கேயும் வந்த திரைப்பட பாட்டு எங்க தான் இருக்கு கைக்காத பாடு அப்பலாம் நான் கேட்ட இது ரொம்ப அறிவித்த இந்த பாட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன் ஏறுபூட்டி அது என்ன பாட்டு ஏறுபூட்டி போவாயே அண்ணே என் அண்ணே உன் துன்பம் எல்லாம் நீங்குமே அன்னே என் அன்னி நல்ல இசையும் நல்லா இருக்குது தமிழும் நல்லா இருக்குது கருத்து நல்லா என்ன பண்ணு போகும்போது எப்படி போறது போறா வேறு வயலுக்கு அப்படின்னு நவதானியத்தை தலையில் எடுத்துக்கணு பழைய கஞ்சியை கையில் எடுத்து ஏறு பூட்டி போவாயே அண்ணே என் நவதானியத்தை தலையில் எடுத்துனு ஏன்னா தானிங்கிறது தானிய லட்சுமிடா நாளைக்கு ஒண்ணு போட்டா நூறா விளையறது அதனால தலையில வச்சுக்கிட்டாங்க அப்ப பூரிகி இதெல்லாம் கிடையாது பழைய கஞ்சியை கையில் எடுத்துக்கணு ஏறு பூண்டி போவாயே பாராட்டுகிறோம் பண்பாட்டால் பாராட்டுகிறோம் இசையால் பாராட்டுகிறோம் அப்படியாக இருக்கிற நம்முடைய அந்த அந்நிதியிலே உழுதுண்டு வாழ்வார்களாம் வரலாம் காலெல்லாம் காலெல்லாம் தகட்டு வரல் கரும் பெல்லாம் கண்பொழிதேன் வாய்க்கால ஒரே மீனா இருக்கும் ரொம்ப அருமையான வளர்ச்சி கயல் எல்லாம் தகட்டு வராள் கரும்பெல்லாம் கண் பொழிதேன் கரும்புல என்னாரு அப்படியே தேன் சொட்டு தான் இப்ப நம்ம பொங்கல் கரும்பு எல்லாம் சாப்பிடறது உண்டா ஒரு காலத்தை சாப்பிடும் இப்ப அவ்ளவு போது கொள்ளையில ஏன் கரும்பு கரும்பாவே இல்ல செங்கரும்பு இருக்கும் அருமையா அந்த பொங்கலுக்கு வச்சுட்டு வேதம் பண்ணாங்கன்னா வீட்டுல போச்சு நீங்க வாயில கடிச்சுக்கிட்டீங்கன்னா பலாறுனு கொடுத்துருவாங்க அதனால நல்லா தோலை சீவி சின்ன சின்ன துண்டை அரிக்கி ஒரு டவாராவில போட்டு கொல்லப்பரம் போகணும் அந்த கொல்லப்பரம் போய் நின்று இதெல்லாம் ஒவ்வொன்று அங்கேயே துப்பிட்டு வாய்களும் நில்வயல் பரப்பெல்லாம் குளை கமுகு அதரம்யர்ந்து தரம் எல்ல அந்த தண்ணந்துக அந்த இது வந்து பாருமா ஏ கிணத்துல தண்ணிப்ப நீங்க அதுல பத்து இருபது பே இருக்குமா எனவே சால்ல பாட்டு மீண்டுக்குமா ரெண்டு கருத்து ஒன்னு அவ்வளவு பலம் நிறைந்தது இன்னொன்னு அது அப்பப்போ வாயில போட்டுக்கணும் போடாத ஆள் இருந்தான்னு ஆமா ஆமா ஏய் ஒரு சால் வந்த நில்ல ஏய் பாவண்டா இதுல இருந்துட்டு அய்யோ பாவம் வாய்க்காலல போகுதுப்பா தஞ்சையா மறைய போடா மறைய போட அப்படியே எல்லாம் புடிதா ஒரு பாத்திரண்டு போய் இறங்கி விட்டு ஏண்டாஜா கேட்டது அந்த இடைய உள்ளதா தன்னூன் பெருக்க இருக்கு வரும் நினைச்சு பார்ப்ப வருமா ராஜா வர அப்படி எல்லாம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஒரு நூலை யோகியதையா படிச்சு கூட போகுது ஆடி எவ்வளவு செங்கடு நீர் வயலெல்லாம் அது கவிர் மேலெல்லாம் அகில் தூபம் அடியாங்க இருக்கிற நல்ல மக்கள் இறைவனுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் வேலையின் ஆள் செய்தும் இறைவனுக்கு செய்த நல்ல நரும்புகை படலமா இருக்குமா நரும்புகை மேலெல்லாம் நருந்தூபம் சரி விருந்தெல்லாம் திருந்துமனை வீட்டில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண எல்லாம் அப்புதிரிகளா இருக்கும் யாரு திருநாவுக்கரசர் போனார்ல அப்படி ஆனா வீடெல்லாம் திருந்து மணி ஒவ்வொரு நாள் விருந்த வந்துகிட்டே இருக்கும் செல் விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருக்கும் நவிருந்து வானத்தவருக்கு நான் திருவள்ளுவர்ல ஏ போன வாரம் முந்தைய வாரம் வந்து வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்தன்னைக்கு ஐயா நீங்க இந்த தரம் போன தரம் வந்தவண்ணே போயிட்டீங்க இந்த தரம் எங்க வீட்டில் ரெண்டு வாரம் வங்கணும் ஏ ஐயா பெட்டி எடுத்து பீரோவில் உள்ள வச்சுருவா அப்படின்றவங்க பீரோடைய வச்சுருவோம் இவர் பாவம் அதுல துண்டு இருக்கும் பாரு எல்லாம் நம்ம துண்டு இருக்குது நீங்க ஒவ்வொல்லப்படாதீங்க நீங்க ஊருக்கு போறோன்னு தான் பெட்டி எடுப்போம் அப்படி போ சிவ பூஜை பெட்டி இருக்கு அது தனியா தந்துடுறேன் காலையில அப்படின்னு இப்படி இந்த விருந்து ரெண்டு வாரம் இருந்து போகும்போது ஒரு விருந்து வரும் தம்பி தம்பி தம்பிங்க அந்த பெட்டி வாங்க அந்த பெட்டி வாங்குறு வாங்க பிள்ளைகளும் அப்படி இருந்தது அப்படி சொன்னேன் வேற வேலையில் ஞாயிற்று நம்ம வந்தா போதுமே நம்ம வீட்டுல அவருக்கு இலைய போடு இதை போடுன்னு அப்படி சொல்லாத ஒரு பிள்ளை இருந்தது எங்க திங்கள திங்களூர்ல ஒரு பிள்ளை இருந்தது இருந்தது இருந்தாலும் கேள்வி திருவியார் பக்கத்தில் போகுது ஐயா வந்துட்டு அங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னெல்லாம் தண்ணீர் பழுத்தெல்லாம் பண்ண சொல்லலை போன உடனே இலை பறிக்கணும் அது இலை எப்படி பறிக்கணுமா அதெல்லாம் தெரியணும் சமுதாயம் பெரிய புராணத்தில் காணும் சமாய அறங்கள் நீங்கள் எங்கள் சமயம் வந்து நீங்கள் அம்மையே லோகமாள்வதற்கு யாரும் அய்யுறவில்லை ஆனால் இம்மையை தரும் சோரும் கூட இது வாழை குருத்த நறுக்கிட்டு வாங்க நாங்கள் ஏன் இலை விரிஞ்சிருந்ததுன்னா காக்கா குருவி ஏச்சுமிட்டு இருக்கும் அதனால வாழை குருத்த நறுக்கிட்டு வாங்க சிவஜீவு சிவஜி குருத்த அதனால அப்படியே சுருண் இருக்கு பாருங்க அதை நறுக்கணும் வீட்டில் வந்தால் தான் விரிக்கிறது தூய் காப்பாற்றுவா அந்த வாழை கூர்ந்து இருக்கிறதுக்கு போகும்போது அங்க மூணு பேரு மூணு பையனும் ஒன் திருநாள் ரெண்டாம் திருநாள் மூணாம் திருநாடு தெரிஞ்சுக்க ஒளிய ஒளியில காட்டலாம் பட்டி பையல காட்டினா நாடு உருப்படுமே காட்ட மாட்டான் நீ போன போன தட அந்த விருந்து வந்த போது நீ தான் இலை நெறிக்கி வந்தா இந்த நான் போறேன்னா வேணாம் வெயிலா இருக்குப்பா வெயிலா இருக்குது நீ எதுக்கு நான் போற மூணாவது தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் வேறான்னா நான் போறேன்னா போய் இந்த இளநறுக்கிட்டு வரேன்னா தவிக்குது இப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் பெரிய விமானத்திலையாவது பாருங்க தவிக்குது மூணாவது அப்புறம் உடனே சரின்னா அப்பா யாரை சொல்கிறாங்களோ போகணும் என்னதான் சொல்லுவாங்க நடிக்கிறது என்னதான் சொல் நடிக்கலாம் ஏதாவது குதிரைகளாகலாம் என்ன தான் அப்படியே வந்த வந்த உடனே தம்பி மூத்திர நாக்கிற சிவன் தான் அவன் எப்படி ஒரு குமானம் எனக்கு வேறு நீ கொடுத்து வச்சுது அப்படி அப்படி இருக்கணும் எதேன்னு இருந்து வந்துட்டுதுன்னா ஆமாம் இலை போடு வெத்தலை வாங்கிட்டு வா வேறு அருப்புடா அருப்புடா அந்த ஊடு நல்ல அதான் நான் போனேன் சினிமாவுக்கு போகலான்னு அதே வெட்டு போச்சு என்று இருக்கிற புள்ளை பிள்ளையா எது பிள்ளை திங்களூர் பிள்ளை பிள்ளை சிவம் சிவம் எனவே நிலை தடம் எல்லாம் செங்கழு நீர் மேலெல்லாம் அகழ் தூவம் விருந்தெல்லாம் திருந்துமணி ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா விருந்து இருப்பாங்க கலைஞர் மிடை வயர் குந்த கருவுரை பொழி கொழிஞ்சாறு எடை தொட்ட தேன்கழிய வெடித்தொழுகு நீத்தமுடன் உடை பறந்து நிமிர் ஒழிப்ப புது புனல் போல் இல்லை புது புனல் போல் மடை உடைப்ப உடைய மடை அக்கரும்பு அக்கரும்பு அடு கட்டி அடைப்ப ஊர்கள் தோறும் இந்த ஒரு பாட்டு படிச்சிருவோமா படிச்ச பாட்டு படிச்சிடலாமா எட்டு பத்தாவது இல்லை படிச்சிடலாம் அருமையான பாட்டு இல்லை இதெல்லாம் இந்த தமிழ் சமய உலகத்தில் இல்லாமல் பிற இருந்து நான் தூக்கி தலையில் இருக்கேன் இன்னைக்குங்க என்னையும் சொல்றேன் பாழா போன தமிழன் கையில் பாழா போன தமிழ்ல பாடுதுனால அருமேறியாம போச்சு அருமேறியா வாழ்க்க அங்க அங்கெல்லாம் சொல்றது கடை ஒண்ணு சாதாரண செய்தி அது எவ்வளவு அருமை செய்ய கடைங்கிற மீடைவாய்க்கு உரைத்த கரும்பு குரை பொடி கொடிஞ்சாறு இடை தொடித்த தேன் கெழிய எழிந்தொழுகு நீத்த நல்ல வயல் அதுல தண்ணி எப்போ என்னன்னு நிரம்பதுனால ஒரு பக்கம் கொஞ்சம் அதை உடச்சி விட்ருவாங்க ஏன்னா ஓரளவு தண்ணி தான் போதும் ரொம்ப இருக்குது அதனால தண்ணி எனவே அது தண்ணியானது தேவைக்கு மேல் இருக்கிற தண்ணி அப்படி போயிட்டே இருப்பாங்க தண்ணி மட்டுமா போகும் இல்லை கரும்பு போட்டு அந்த கரும்பு நல்லா தானாக முத்தி நல்ல பழையாள கரும்பு எல்லாம் எருவெல்லாம் அது இந்த அடுத்த வாரம் ஆலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்குள்ளே உடைச்சிட மா என்ன பண்ணு நீங்க ஒண்ணுப்பா கன்னி வேலை இருக்கு அதோடு இந்த கரும்பு வேலை தேன் போயிடுது ரெண்டும் சேர்ந்தவனு அடைக்க முடியலப்பா அப்படின்னா போச்சுடா அப்படின்ட்டப்பா என்ன ஒரு ஆலய போட்டு வெள்ளத்தை கொட்டி இருக்கு வெள்ளத்தை அதுல ஒரு நாலு மூட்டை எடுத்துருவாடா அப்படின்னாரு அந்த கரும்பு வெள்ளம் பிடிச்சிருக்கு பாருங்க அது ஒரு பத்து மூட்டை எடுத்து அடைச்சிட்டாங்களாம் இதுதான் விஷயம் விஷயம் என்ன தெரிகிறது சேர்ந்த தேன் அந்த கரும்பில் இருந்து வந்த தேன் பெருக பெருகி பெருகி பெருகி தண்ணீரோ சேர்ந்ததுனால உடைக்குது என்ன பண்ணாங்க இருக்கிற மண்ணும் கல்லோ எடுக்கல அதுக்கு நேரம் இல்லை தோணவும் இல்லை பார்த்தங்க பக்கத்துலே ஆழ ஓடுதா கரும்பு அது பாட்டு வெள்ளம் அடிக்க வச்சிருக்கும் ஆயிரம் லட்சம் மூட்டை எடுத்துட்டு அந்த கரும்பினாலாய கட்டி அந்த வெள்ளத்தை அடைக்கிறது அடைக்கிறது அப்போ வெள்ளமாக வருவதும் கருப்பஞ்சாறு அந்த வெள்ளத்தை அடைப்பதும் கருப்பன் ஏன்னா அவங்களுக்கு வேற தண்ணிய பிச்சுட்டு போகுது வேற வழி இல்ல கொண்டாந்து திருவள்ளுவர் அங்கிருந்து வந்த எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவுனர் அந்த மனிதனுடைய புத்தியே தனி அப்படி ஒரு புலவர் இன்னை வரைக்கும் இருக்கு ஒரே ஒரு புலவர் தெய்வம் அதெல்லாம் தெய்வ பொருள் சொல்லி வச்சோம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அன்பதறிவு பண்ண என்ன ஒரு பையன் ஆராய்ச்சி மாணவன் ஐயா எந்த காலத்திலேயோ ஒரு காலத்தில் இது மாதிரி வந்து தண்ணியோடு சேர்ந்து அந்த கருப்பஞ்சாறு போய் அது வெள்ளமாக போய் அங்கே இருக்கிற அந்த கரும்பை எடுத்து அந்த வெள்ளத்தையே எடுத்து அரைக்கிறாங்கன்னு இதெல்லாம் சொல்றதுனால என்னையா பயன் இனிமே அது மாதிரி அந்த ஆறு வருமா அக்கே போகிறாங்களா அப்படின்னு அவன் ஆராய்ச்சியில் அவன் கேட்டான் ஏ அந்த மாதிரி பையனை தட்டி விடுவான் போடாக்கள் இதே அப்படின்ட்டு கூடாது ஏன்னா அவன் போடாக்கலை போக மாட்டான் மீன் முளைச்ச குழந்தையே இல்லை ஆனால் அதனால் அவன் ப்ளஸ் டூ முடிச்சுதான் கல்லூரிக்கே வர்றான் அதனால பத்தொன்பது இருபது பத்தொன்பது இருபதானு சிங்கங்கள் வருவாங்க அதனால சிலது கஜினி முகமது படையிடு பிறந்ததுன்னா இருபத்தஞ்சி வரும் ஏன்னா நாலஞ்சு தளம் அங்கே ப்ளஸ் டூவில எடுத்ததுன்னு வச்சுக்கோங்க அது கஜினி முகூதுனு அர்த்தம் பதினேழு முறை படையெடுத்தார் அது மாதிரி அப்படியும் ஒரு ஆள் பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு என் காலத்தில் மேலே வயசானவங்க பையங்க ஒரு நாலஞ்சு பையங்க இருந்தாங்க திருமணான பையன் மற்றதெல்லாம் தெருவில் போனோம்னால் என்ன தான் ஒதுங்கி ஏ வாட்டியாரோட சேர்ந்து போகிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமானுஜனும் இருக்க வயசு அப்படி இருபத்தேழு நாளாக இருபது வயது இருபத்தேழு கூட போச்சுன்னா எப்படி தெரியும் அதனால் ஆள் உயரமாகவும் இருப்பார் பையன் ஆனால் பனிவாக பனிவாக இருப்பாங்க வயசு இருபத்தேழுங்கிறது டிசியில் இருக்குமே தவிர வகுப்புல ஆத்திர அப்படிதான் இருந்த காலம் ஒரு காலம் அதனால இப்படி இருக்குது இதெல்லாம் என்ன அறிவிப்பா எப்பொருள் எத்தன்மை தாயினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ வெள்ளக்கட்டியை விட்டுடு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு கரும்பியினுடைய சாறு அறாகப் பெருக அந்த கரும்பியனை தோன்றிய கட்டி அதை அரைப்பதற்கு பயன்பட்டது என்று சொல்றீங்க அது போலத்தான்ப்பா நாம் யாருடைய வரலாறு படிக்கிறோம் திருநாவுக்கத்தின் வரலாறு எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் வரலை புகழனார் மாதினியாருன்னு பேர் அந்த புகழனாருக்கும் மாதினியாருக்கும் தோன்றியது தோன்றியவங்க எத்தனை பேர் தோன்னாங்க ஒரே ஒரு ஆசைக்கு ஒரு பெண்ணு ஆஸ்தி ஒரு ஆண் அப்படி இருந்து திருநாவுக்க குடும்பம் தான் ஒரே ஒரு பெண்ணு ஆசைக்கு ஒரு பெண்ணு ஆஸ்திக்கு ஒரு ஆண் யாரு திருநாவுக்க மூத்த பா பாப்பா பேர் என்ன திலகவதி தம்பி பேர் என்ன நீக்கியார் வாழ்க்கையெல்லாம் இருந்தது நல்ல வளர்த்தாங்க ஆயிட்டு என்று கேட்டா இந்த பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிச்சது நிச்சயம் பண்ண போது அவ நிச்சயம் மண்ணுடனே அந்த மாப்பிள்ளைக்கு திடீர்னு வந்தது கார்கில் போர் அப்படின்னு இந்த கார்கில் போருக்கு யார அனுபிச்சா இப்ப போய் அந்த மாதிரி தாக்குதல் என்னுடைய கல்யாணம் பிறகுதான் என்னுடைய கடமை முந்தியது என்று சொல்லிவிட்டு உவப்பா போனார் கார்கில் போன அவர் ஒரு நாலஞ்சு நாள்ல அப்பா அவர் ரெண்டு தும்புச்சு என்ன பனி மாதிரி இருக்குது ஆமாரு வீட்டில் அம்மாவுக்கு எனக்கு தான் ரெண்டு தும்புதுன்னு இப்படியே ஒரு நன்னாக இருந்தது கொஞ்சம் சுக்கு அது வந்து போட்டுது பொசுக்கு அப்பா போட்டாங்க பொசுக்குன்னு அப்பா இருந்தவொடனே அம்மா அவருக்கு பிறகு எனக்கு ஏண்டா நான் என்னடா பண்ண போறேன் அம்மா அம்மா அம்மா நடிக்கலாம் பழைய சிவாஜியும் கண்ணாம்பால இருக்கணும் கூட்டம் சும்மா அனுப்பிச்சு அதனால அம்மா அம்மா எல்லாம் ஆண்டு வாப்பாத்துவாரா அவங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது போயிட்டு போனா இப்போ இது பாப்பாவும் தம்பியா திருநாவுக்கரசரை போல சோகமான வரலாறு இல்லையே அவ்வளவு நல்லா இருந்ததுன்னு மிக இப்படி இருக்கும் ஒரு வாரம் ஆச்சு அந்த டைம் எல்லாம் முடிஞ்சது எதுவும் அங்கிருந்து ஒரு தந்தி என்ன இந்த கனவாக நிச்சயிக்கப்பட்டிருந்தவர் போர்க்களத்தில் தந்தியாத்த எப்படி இருக்கு அந்த குடும்பம் பார்த்ததுல பொண்ணும் தம்பி புடவே சின்ன பையன் பொக்குப்போக்கு போக்குன்னு ஏன இப்போ அக்கா தான் சொன்னேன் அம்மா அப்பா எல்லாம் இல்லை எங்க போகணும் கொசவத்தை பிடிச்சிக்கிட்டே வரும் ஏதாவது சொல்லுவாங்க கொசவத்தை ஏண்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு கூடவே இருக்கு எனக்கா வந்துருக்கு என்னக்கா அப்படின்னு கேட்குது ஒண்ணும் இல்லக்கா அந்த படவன அழுவுறீங்க அப்படியே கால விழுந்தது இது தமக்க ஆனதுனா இவருக்கு இவர் இந்த அக்கா காலில் தம்பி விழுந்துட்டாரு தமக்க யார் கால அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை ஆண்டவன் காலில் விழுந்து எந்த என்னை இசினார்கள் எங்க அப்பா அம்மா அவருக்கு தான் கொடுக்க முடியாது எனக்கெல்லாம் உறுதிப்பாடு செய்து நிச்சயம் நிச்சயதார்த்தம்னா வழங்கும் உறுதிப்பாடுன்னா தெரியாது ஏன்னா தமிழர் ஆனதுனால ஏவே உறுதிப்பாடு செய்திருக்கிறாங்க அப்படி உறுதிப்பாடு செய்ததுனால அவரோ இப்ப இல்லை இனிமே இந்த உயிர் என்ன என்னையும் என் அம்மனையும் என் கொடுக்கை சிந்தார்கள் அம்முறையால் அவர்கே உரியது நான் எப்ப அவங்க உறுதிப்பாடு செஞ்சிட்டாங்களோ அன்றே இந்த உயிர் அந்த உயிரோடு சேர்ந்தது அதனால் நானும் உயிர் துறக்க ஆரம்பிச்சது தம்பி காலிலிருந்து விழுந்திருந்த தம்பி எழுந்துருச்சுன்னு அக்கா நீங்கள் அப்படி சொல்வதா இருந்தால் இந்த தம்பிய முதல்ல அனுப்பிட்டு அப்புறம் செய்யுங்கக்கா தம்பியை முதல்ல அனுப்புங்கக்கா அப்படின்ட்டு வேணா ராஜா வேணான் நீங்களும் இருக்குன்னுக்கா இருக்குன்னு இல்ல ராஜா இல்லக்கா இல்ல ராஜா இல்லக்கா அப்படியே தருவிச்சு தம்பியார் உணராக வேண்டுமென வைத்த தயா சரி அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க இந்த ஒரு தம்பி இப்படி இருக்கானே என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறானே நீ சொல்லுக்கா நீ இருப்பியா இருக்க மாட்டியாக்கா எங்கடா இருக்கிறம்ப்பா அப்பா அப்படின் இப்படி இருந்த அக்கா தங்கை சில ஆண்டுகளுக்கு பின் இந்த தம்பி திருநீர் பூசறதை விட்டு இந்த சைவ விட்டு எங்கே போச்சு பல்லவ போச்சு இந்த பல்லவ மட்ட போனதுதான் இந்த கருப்பஞ்சாறு உடற்படுத்தி போனது உடற்படுத்து போச்சு கருப்பஞ்சாறு உடப்படுத்தி எங்க போச்சு பாடலிபுரத்து வரைக்கும் போச்சு மீண்டும் இந்த ஆத்த அடக்கணும்னா அந்த ஓடுன தம்பி யாரோ தம்பிக்கு அக்காவாயிருக்கிற கரும்பு கட்டி தான் மீண்டும் கொண்டாந்து யாரோ கருப்பஞ்சாறு மடையை உடைத்து போயிற்றோ அந்த மடையை அடைப்பதற்கு அந்த கரும்பினால் அந்த கட்டி தான் அடைக்கப்பட்டது அதுபோல இந்த குடும்பத்தில் எந்த தம்பி இந்த சமயத்தை விட்டு சென்றாரோ அவரையே மீண்டும் மடைதிருப்பி கொண்டு வந்து தமக்கை கட்டி அப்ப கரும்பு கட்டியா சொல்லப்பட்டது இல்லை தம்பியும் தமக்கையும் வரலாறு சொல்லப்பட்டது எதுல வாடே இது போற இல்லை மாட உடச்சிக்கிறது வாய் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் பொருள் காண்பது அடிக்கணும் அப்படி எல்லாம் நடிக்கல அமீன் சாமி அருமையா இருக்கிற வரலாறு ஆகிதா வரலாறு அதனால் பெரிய சேக்கலாறு பெராணம் பாடினார் என்றால் ஏதோ ஓரளவுக்கு முன்னாடியார வச்சுக்கிட்டு ஏ காலேந்திருச்சு கண்ணத்தில் போட்டுக்கிட்டாங்க திண்ணீர்ட்டாங்க புதுராஜம் போட்டுக்கிட்டாங்க சிவசிவான்னு சொன்னாங்க என்பது மட்டுமல்ல அதோடு சமுதாய அறங்கள் பலவற்றையும் அருமையாக சொல்லியிருக்க வேண்டியிருக்க அதனால அதனாலதான் எனக்கு எந்த உடன் தோன்றினரா எங்க திருப்பா ஒரு பெருமான் எங்க அம்மா மட்டுமல்ல எங்க அப்பா மட்டுமல்லும் என்றெல்லாம் பாடுவதற்கு காரணமாயிற்று அஞ்சு பாட்டு தான் வந்து நமக்கு ஆறாவது பாடலிருந்து நாம் சொல்லு கருங்கதலி பெருங்குலைகள் கழித்து கை முகம் காட்ட மருந்து வளர் களி சென்னல் வயப்புரவி முகம் காட்ட பெருஞ்சகடு தேர் காட்ட வினைஞர் ஆக்கோலி பிறங்க நெருங்கிய சாதுரங்க பலம் நிகம் மருதம் அது அமைச்சர் பெருமகனாக இருந்து இந்த அருமையான இதை பாடியதனால எண்ணங்கள் அரசியல் உணர்வும் அங்கங்க இப்போ நாவுக்கரசர் தோன்றிய இடம் நல்ல மருத நிலம் மருத நிலம் என்ன வயல் வயல் சார்ந்த இடங்கள் அதுக்கெல்லாம் மருதம் என்று பெயர் தொலகா காலத்திலிருந்து நிலப்பாகுபாடு செய்து தமிழன் வயல் வயல் சார்ந்த இடம் என்றால் மருதம் கடல் கடல் சார்ந்த இடம் என்றால் நீய்தல் மலை மலை சார்ந்த இடம் என்றால் குறிஞ்சி பெரும் காடுகள் காடுகள் நடந்த இடமெல்லாம் முல்லை என்று பாகுபாடு செய்தார் நம்முடனே போல சிறந்த வேறு யாருமே எப்போ கிமுல இந்த மாதிரி நிலப்பாகுபாடு செய்த நூல் பிற அல்லது பிற இடங்களிலே இங்கேயாவது இருக்கா நிலத்தை பாகுபாடு செய்து இதை குறிஞ்சி இது முல்லை இது மருதம் இது நெய்தல் என்று பெயர் சூட்டிய ஒரு நாடு எப்போ கிமூன் தமிழன்னா செய்வான் என்ன பண்ணுறது தமிழுக்கு இருக்கிற பெருமையும் புத்தி கூர்மையும் அவனுக்கு இருந்த மாதிரி வேறு எங்கேயும் இல்லை அப்படி இருந்த காலமாச்சு போயிடுச்சு அப்படி வரும்போது மருதம் இது திருமணப்பாடி நாடு நம்ம நாவுக்கிறது தோன்றிய நாடு அது மருமுன்னா நல்ல வயல்கள் வயல் சார்ந்த இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல ஏறி பார்க்கணும் வீரானத்து ஏரின்னா எல்லாம் எந்த மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் அதனால் தான் வீரானத்து ஏறி தண்ணி கொண்டாடணும்னு சித்திரை காலத்தில் ரொம்ப முயற்சி பண்ணாங்க வீரானத்து ஏறி தண்ணியை சென்னைக்கு கொண்டு போகணும்னு அப்போ தான் தென்னார்காடு மாவட்டத்துக்கு ஆடங்க கொண்டு எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற தண்ணி நீங்கள் சென்னை கொண்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் தானே எங்களுக்கு வறண்டு போடுவோம்னு சொல்லி அப்போல்லாம் உங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடைசி எல்லாம் சேவல இது நான் சிமெண்ட் சிமெண்ட் துறை வச்சு வீணாக வேஸ்ட்டு பண்ணுங்க இந்த வீணாக்குவதை நிறுத்தினாலே நாடு பல அமைப்பு நல்லாயிருக்கும் ஆமாம் இன்னும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நெய்வேலி பக்கமெல்லாம் போகும்போது நீங்கள் கும்பகோணத்துலேருந்து நெய்வேலி பெரிய பெரிய அந்த இரும்பு இது சிமெண்ட்டு தொட்டி தரது ஆமாம் ஏன் அதுதான் இப்போ குறியீடு பார்த்தீங்க நல்ல அந்த எண்ணெய் துளிய கர்மும் துணிந்த பின் ஏறும் என்பது எடுத்துக்கா பாலாபான திருக்குறள். என்ன உடனே ரொம்ப எண்ணெய் பிறகு தான் துணி numeதவர எண்ணாமல் நினைச்சா பின்னால அது இழுகா போடும். இழுகா போஞ்சா நாட்டுக்கெல்லாம் பா வரும். சொட்டி ஒன்னு அந்த ராத்திர என்ன வேலையிலடா நாங்களோ. அதுல என்ன கமிஷன் வெச்சாங்களோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். கொண்டு வந்து இறக்கிறதுக்கு என்ன கமிஷன் வாங்குனானோ வாங்குனเวลல ஆப்டிட்டான். அது ஒட்டி பயனு gelecek. இல்ல கும்மன் தேவி நீ வேளை எல்லாம் போகும்போது இன்ன கரகது ரவுண்டா. இங்க அப்படி புட்டு அதனால் வீராணத்து ஏரி தண்ணியை அங்கே கொண்டு போக கூடாது என்று சொல்லி சொன்னாங்க அந்த ஏரி பாசனம் நம்முடைய நாவுக்கரசிய இடம் அதனால ஏரிப்பாசன் தண்ணி நிறைய இருப்பதனால நல்ல வயல் வயல் சார்ந்த இடங்கள் எனவே மருத சார்ந்தது எங்களுடைய நாவுக்கரச சோந்திய நாடு என்று சொன்ன அப்படி சொல்லுகிற பொழுது அவருக்குன்னு ஒரு ஞானம் ஒரு வயல் எப்படி இருக்குன்னு கேட்டா நாள் வகை படை போந்திருக்கிறது இந்த மாதிரி என்ன அரசியலோட தழுவ முழு தான் வரும் நம்ம ஏன்னா நால்வகை படைகள் இங்க மருந்த நிலம் தோறு போடுறது இந்த தோறு போடுகிற மருந்த அது எப்படி நால்வகை படைகள் போல இருக்கும் அப்படி என்னத்துல தனியா தோன்றுது என்ன அப்படியா சரி இப்போ சார்ந்த இடத்துல என்னென்ன விளைச்சல் இருக்குது அப்படின்னா விளைச்சல் போது கண்கதாளி பெருங்குளைகள் கழிற்று கை முழங்காட்ட அருமை நல்ல வாட்டிருக்காங்க வாங்கும் நூற்றம்பதுக்கா இரநூறுக்கா இருக்கிற தாறு ஏனால எல்லாம் வாழை முறை என்னன்னா அப்படி தாறு போட்டிருக்கு தாறு போட்டா நூறு நூற்றம்பதுக்கா இருக்கும்போது இவ்வளோ உயரம் இருக்கிறதுல இது பாதி வரைக்கும் அப்படியே அந்த ஆறு போட்டுருக்கு ஒரு வய தொடமாட்டான் அப்படிப்பட்ட காலம் ஏய் அடுத்த ஓட்டு சொத்து நடக்கிறது கடை அப்படின்னு நினைத்ததாக கேள்வி அந்த காலத்தில் அதனால நடக்க மாட்டான் இவள் என்ன பண்ணுவான்னு கேட்ட அவசர பொருளுக்க வைக்க மாட்டாங்க தானா பழுத்தப்படும் தானா பழுத்தம் அது